நெற்றினியின் அறிவோம் அஞ்சல் தலைக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இந்த வாரம் நாம தெரிஞ்சுக்க போறது அஞ்சல் முத்திரைகள்ல ஒரு வகையான இந்த பிக்சர் போஸ்ட்மார்க் உருவானது ஆயிரத்தி இறுதியில ஆரம்பமாகச்சு ஆனா அது பிரபலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்தான் பல நாடுகள் படத்தோடு கூடிய அஞ்சல் முத்திரைகள் ஆரம்பிச்சாங்க மக்கள்கிட்ட அதுவும் குறிப்பா அஞ்சல் முத்திரை பத்தி சேகரிக்கிறவங்க கிட்ட ரொம்ப பிரபலமாச்சு இப்படிப்பட்ட முத்திரை வகைகள் அஞ்சல் துறை வரலாறுங்கிற பேர்ல மக்கள் வந்து சேகரிக்கிறாங்க அதாவது போஸ்டல் ஹிஸ்டரி கலெக்ஷன் சொல்லுவோம் சாதாரண அஞ்சல் முத்திரையும் சரி படத்தோட கூடிய அஞ்சல் முத்திரையும் சரி ரெண்டுமே அஞ்சல் முத்திரைகள் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு போகுது பாப்போமா சாதாரண அஞ்சல் முத்திரை பெரும்பாலும் வட்ட வடிவம் அதாவது ரவுண்டு ஷேப்ல இருக்கும் அதோட வெளி வட்டத்துல அஞ்சல் துறை அலுவலகத்தோட பேர் அப்புறம் அது இருக்கிற ஊரு அப்புறம் பின்கோடு இருக்கும் வட்டத்துக்கு உள்ள தேதி அப்புறம் நேரம் வந்து இருக்கும் மேலும் இந்த அஞ்சல் முத்திரை எல்லா அஞ்சல் அலுவலகத்திலயும் கண்டிப்பா இருக்குங்க இதுதான் ஒரு சாதாரண அஞ்சல் முத்திரை அடுத்தது படத்தோடு கூடிய அஞ்சல் முத்திரை இப்படிப்பட்ட அஞ்சல் முத்திரைங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்காக உருவாக்குறது அதாவது நம்ம நினைவு அஞ்சல் தலை போல ஒரு நிகழ்ச்சிய ஒரு மனிதரை இல்லாட்டி ஒரு இடத்த இப்படி ஏதோ ஒரு நினைவை சிறப்பிக்கிறதுக்கு ஒரு அஞ்சல் முத்திரையையும் வெளியிடறது தான் இந்த வகை அஞ்சல் முத்திரை இந்த அஞ்சல் முத்திரையில இருக்கிற கூடுதல் சிறப்பு வந்து இதில் அந்த நிகழ்ச்சி சம்பந்தமான படமும் இருக்கும் ஸோ அஞ்சல் முத்திரையோட நடுவில் முத்திரை சம்பந்தமான படம் அதை சுற்றி அந்த படம் சம்பந்தமான தகவல் இடம் தேதி இதெல்லாம் அந்த படத்தோடு கூடிய அஞ்சல் முத்திரையில இருக்கும் பிக்சர் போஸ்ட் எல்லா அஞ்சல் அலுவலகத்திலும் இருக்காதுங்க ஒரு சில அஞ்சல் அலுவலகத்தில் மட்டுந்தான் இது இருக்கும் மேலும் இந்த போஸ்ட்மார்க்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல மட்டும்தான் அந்த அஞ்சல் அலுவலகங்கள்ல இருக்கும் சுமார் நாலுல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் தான் இருக்கும் அந்த இந்த அஞ்சல் முத்திரைகள் அந்த அலுவலகங்கள்ல இருக்கும் அதுக்கப்புறம் அஹ் அஞ்சல் முத்திரைகளை வந்து சென்ட்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் டெல்லிக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க இப்படிப்பட்ட படத்தோடு கூடிய அஞ்சல் முத்திரைகளை நாம அனுப்புற தபால்கள்ல பதிவு செய்யணும்னா நாம அந்த குறிப்பிட்ட அஞ்சல் அலுவலகத்துக்கு போய் கேட்டோம்னா நம்ம தபால்கள்ல பிக்சல் போ பிக்சர் போஸ்ட் மார்க்க பதிவு செஞ்சு அனுப்பி வைப்பாங்க நாம கேக்கல சாதாரண அஞ்சல் முத்திரையவே பதிவு செஞ்சு அனுப்புவாங்க இதுதான் படத்தோடு கூடிய அஞ்சல் முத்திரை அடுத்த வாரம் படத்தோடு கூடிய அஞ்சல் முத்திரையோட இன்னொரு வகையை பத்தி நாம அஞ்சல் தலை பயணத்துல வந்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்